நன்றினை நிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உல அழகப்பா பள்ளியில் ஒன்மதாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞரைகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று ஒரு விவேக சிறுவனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிரப்போகிறேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் தெருவில் சின்னஞ்சிறு குழந்தை தளிர்நடையாக வந்து கொண்டிருந்தது எதிரே தாறுமாறாகவும் புயல் வேகத்துடனும் வந்த குதிரை வண்டி அந்த குழந்தை பக்கமாக சென்றது இதை பார்த்தவர்களுக்கு இரத்தம் உறைவது போல் ஆகிவிட்டது கண் திறப்பதற்குள் குழந்தையை நசுக்கி கொன்றுவிட போகிறது என்ற அதிர்ச்சியில் கண்களை மூடினர் யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை அச்சமயத்தில் ஓரமாக சென்ற ஏழு வயது சிறுவன் கண்களில் இந்த ஆபத்து காட்சிப்பட்டது உடனே உயிரை பற்றி சிறிதும் கவலையின்றி ஒரே பாய்ச்சலில் குழந்தையை காப்பாற்றினார் அந்த சிறுவனே பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்ற பெயரால் புகழ்பெற்றவர் நன்றி